தோலி சாயன்ஸ் கேவாலயா தர்ஷனம் சுவாமி ஸ்ரீயுக்தேஸ்வர் கிரி தமிழ் மொழிபெயர்ப்பு பரமஹம்சாசன் சிவா பார்க்க ஏம் சி சிஆர் எஃப் ஹூடோக் மொழிபெயர்ப்பாளரின் குறிப்பு கைவலிய தரிசனத்தின் மூலமும் தெளிவுறையும் ஞானவதாரர் என்று போற்றப்படும் சுவாமி ஸ்ரீயுக்தேஸ்வர் கிரி மகாராஜ் இயற்றிய இவ்வறிய சிறுநூல் முழு ஆன்மீக சாரத்தையும் தன்னுள்ளே அணக்கியுள்ளது இவர் இந்நூலை நான்கு பகுதிகளாக அமைத்து சமஸ்கிருதத்தில் சூத்திரங்களையும் அவற்றிற்கு பைபிள் மேற்கோள்களுடன் ஆங்கிலத்தில் விளக்க உரையும் இயற்றியுள்ளார் ஆங்கில மொழிபெயர்ப்பினை அவருக்கு பின்னர் யோகோதா சச்சங்கத்தினர் அருதியுள்ளனர் இங்கு இந்நூலிற்கு தமிழில் மூலமும் தொழிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது இது செய்யப்பட்டதின் முக்கிய நோக்கங்கள் பின்வருமாறு ஒன்று தமிழ் பேசும் மக்கள் இந்நூலை பயில இரண்டு குறிப்பாக மேலை நாட்டவர்களுக்காக காட்டப்பட்ட பைப்பிள் மேற்கோள்கள் இல்லாமல் ஆன்மீக சாரத்தை மட்டும் வழங்க மூன்று மூல சூத்திரத்தில் வார்த்தைகளால் சொல்லப்படாத ஆசிரியர் உரையில் இடம்பெறும் முக்கியமான அம்சங்களை மூல சூத்திரத்துடன் இணைத்து சுருக்கமாக அதே சமயத்தில் முழுமையாக வழங்க நான்கு மூல சூத்திரத்தை படிக்கவும் மனநம் செய்ய ஏதுவாகவும் நீளமான வாக்கியங்களை மூலத்திலும் தமிழிலும் பதம் பிரித்து தர ஐந்து சில இடங்களில் ஆசிரியர் உரையில் சுருக்கமாக இடம்பெற்ற விஷயங்களை பிற மேற்கோள்களுடன் தெளிவுபடுத்தவும் இத்தெளிவுரையில் ஏதேனும் பிழை காணின் தயையுடன் எனக்கு இந்த பிஎட்டிஎஸ்வியை அட் எம்சிசிஆர்எஃப் டாட் ஆர்க் வாயிலாக தெரியப்படுத்தவும் அன்புடன் பரிசீலனை செய்த என் ஆன்ம நண்பர் கணேஷ் சந்தருக்கு என் மனமார்ந்த நன்றி எங்கும் நிறை இறையென்பில் பரமஹம்சத சிவா